மராமம் துீம்ஸ்ஷுக்மவை நம் திரமூத்தி மனச வச்சமிய वाचो विभान्ति वचनेहि ேனோவச்சுத்தவுரம் பிரதர்னாமி தமசவர்ணம் பூர்ணம் சனம் புஷோத்தியம் எதம் ஜகதேஷமேஷமூரங்கம்ஜமய பிரிசி வை ீாமேந்திர்பய சூத்திர முந்திரீங்கிரேஸ்வரன் பரமசத்குருவினுடைய பரிபூர்ண கிருப்பையினால் பரம அனுகிரகத்தினால் உண்மையை உணர்த்தும் உபனிஷதங்கள் என்கிற தலைப்பிலே இதுவரை நாம் சிந்தித்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை நினைவுகூர்ந்து இன்று நான் சொல்ல விரும்பி இருக்கிற கருத்துக்களை கூறி நிறைவு செய்வதற்கு முயற்சிக்கிறேன் சத்தியம்ங்கிறது பாரமார்த்திக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் பிராத்திபாசிக சத்தியம் என்று மூன்று இருக்கிறது என்று சத்தியத்தை பற்றி சொன்னேன் பிறகு உபநிஷத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னேன் ஆத்மாவை பிரம்மத்தோட சேர்த்து துவைதத்தை நீக்கிறது அஜ்ஞானத்தை நீக்கிறது சம்சாரத்தை நீக்கிறது உபனிஷத் அப்படின்னு உபநிஷத் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு உபனிஷத் என்ன சொல்றதுன்னு கேட்டா எல்லாமே பிரம்மம்னு சொல்றது பிரம்மத்துக்கு வேற ஒரு பொருளும் இல்லைன்னு உபனிஷத் சொல்றது இந்த பேதமெல்லாம் வந்து ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லி உபனிஷத்து உபனிஷத்தினுடைய உபதேசம் வந்து சர்வம் கழுயுதம் பிரம்ம அயம் சர்வம் கழுயுதம் பிரம்ம புருஷ ஏவேதம் விஸ்வம் அப்புறம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாவை புரிஞ்சுட்டாலே போரும் ஏன்னா ஆத்மாதான் பிரம்மனாக இருக்குது அதனால் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது தான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் அப்படின்னு சொல்லி ஆத்மாவை வந்து விசாரம் பண்ணி உடம்பு வேற மனசு வேற புத்தி வேற இதுக்கெல்லாம் வேறாக சைத்தன்யம் என்று சொல்லப்படுகின்ற உணர்வு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வஸ்து இருக்குது ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் இந்த வஸ்துவைத்தான் உபனிஷத் வந்து பிரஜானம் பிரம்மன்னு சொல்கிறது பேர் உணர்வே பிரம்மம்னு சொல்றது இன்னொரு வாக்கியம் சொல்றது அயம் ஆத்மா பிரம்மன்னு சொல்றது பிரம்மம் இந்த ஆத்மாவே பிரம்மம்னு சொல்றது அதனால குருநாதர் சொல்லி கொடுக்கிறார் தத்து தோமசி அந்த பிரம்மமாகவே நீ இருக்கைன்னு சொல்றார் அதனால சிஷ்யம் புரிஞ்சுக்கிறான் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறார் பிரஜானம் பிரம்ம அயமாத்மா பிரம்ம தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி நம் மகா வாக்கியங்களுடைய வேதத்தினுடைய ஆடலை பண்ணி சொல்றேன் பிரஜானம் பிரம்ம அயமாத்மா இந்த ஆத்மா பேருணர்வாக இருப்பதால் பிரம்மம் அதை புரிஞ்சு குருநாதர் சொல்லி அந்த உணர்வான பிரம்மமாக நீ இருக்கிறாய் அப்படி சொல்லி கொடுக்குற தத்து தோமசி சிஷியம் வந்து முறையா சொல்லொடுக்கறதுனால புரிஞ்சுக்கிறான் அகம் பிரம்மாஷ்மின்னு புரிஞ்சுக்கிறான் இதெல்லாம் நாம் பார்த்த விஷயங்கள் அதுக்கப்புறம் குருவினுடைய லட்சணம் என்ன குருவினுடைய மகிமை என்ன குருவினுடைய ஸ்வரூபம் அல்லது என்னன்னு பார்த்தோம் ஞானம் வந்து குருவினுடைய உபதேசத்தினால தவிர வேறு எதுனாலையும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆறு பிரமாணங்களை விசாரம் பண்ணும் ஞானம் எப்படி எல்லாம் நமக்கு உற்பத்தி ஆறு இந்திரியத்தினால ஞான உற்பத்தி ஆறு அனுமானத்தினால ஞான உற்பத்தி ஆறு உபமானத்தினால ஞானம் உற்பத்தி ஆறு உபமானம் அர்த்த சப்தத்தினால ஞானம் உற்பத்தி ஆறுது ஞானம் உற்பத்தி ஆறு ஞானம் உற்பத்தி இப்படி போட்டா புரியும் ஞானத்தை ஞானத்தை கொடுக்கறது அனுப்பலப்தி பிரமாணம் அனுபலப்தி பிரமாணத்தினால அனுபலப்தி ஞானம் கிடைக்கிறது அர்த்தாபத்தி பிரமாணத்தினால அர்த்தாபத்தி ஞானம் கிடைக்கிறது உபமான பிரமாணத்தினால உபமான ஜானம் கிடைக்கிறது அப்புறம் அதே மாதிரி சப்தத்தினால ஞானம் சப்த ஞானம் உண்டாகிறது சப்தத்திலிருந்து ஒரு ஞானம் ஏற்படுறது இதுல இருந்து ஞானம் இந்திரியத்தினால ஞானம் உண்டாருது அல்லது தத்துவ ஜானம் அப்படிங்கிற விஷயத்துல தத்துவ ஜானம்ங்கிற குரு சாஸ்திரம்தான் பிரமாணம் குரு சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சப்தம்தான் பிரமாணம் அப்படின்னு சொன்ன பிறகு திரும்பவும் இந்த விஷயத்தை பேசுறதுக்காக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வாக்கியத்தை எடுத்துட்டேன் அதை விஷயம் சொல்லும் பொழுது பூர்ணமதாக பூர்ணமிதம்கிற அந்த மந்திரத்துக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கேன் பூர்ண மதஹான்னா பிரம்மனும் பூர்ணம் கற்பிக்கப்பட்ட ஜகத்தும் பூர்ணம் அது நம்ம வந்து அதை வேண்டி இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டேன் பத்தடி நீளம் இல்லாட்டி அஞ்சு அடி நீளம் வச்சு அஞ்சடி நீளம் பத்து இஞ்சு மொத்தம் ஒரு கயிறு இருக்கு அதுல வந்து நம்ம அதை ரெண்டுங்கட்டா நேரத்தில் இருட்டும் இல்லை வெளிச்சம் இல்லைங்கிற அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம பாம்பா நினைச்சுட்டோம் பாம்பா நினைச்சு பயந்து போயிருக்கோம் ஆனா விவே லைட்டெல்லாம் அடிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் கயிறுன்னு தெரிஞ்சு போயிடுது அது மாதிரி பிரம்மனும் பூர்ணம் ஜத்தும் பூர்ணம் ஜகத்துக்கு அந்நியமா பிரம்மன் இல்லை பிரம்மத்துக்கு அந்யமா ஜெகத் இல்லை சொல்ல போனா ஜெகத்துங்கிறது ஒரு கற்பனை இதகத் உதச்சியதே ஜகத் தோன்றுகிறது பூர்ணத்திலிருந்து பூர்ணமாகிய பிரம்மத்திலிருந்து பூர்ணமாகிய ஜகத் தோன்றுகிறது அது உற்பத்தியானது போல் இருக்கிறது பூர்ணசிய பூர்ணமாதாய பிரம்மமாகிய பிரம்மமாகிய பூர்ணத்திலிருந்து ஜகத்தாகிய பூர்ணத்தை அது பொய்யென்று புரிந்து நீக்கிவிட்டால் பிரம்மமாகிய பூர்ணம் மட்டுமே இருக்கும் பூர்ணமேவ அவசிஷதே இது வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொற்களை மாற்றி போடுறது உபனிஷத் உபநிஷத்தினுடைய நோக்கம் நம்மளை சிந்திக்க வைக்கணுங்கிறது நம்ம யோசிக்கணும்னு உபனிஷத் விரும்புறது அதனால் அது வார்த்தையை ஜாலம் பண்ணுறது உண்மையில் ரெண்டு பூர்ணம் இருக்க முடியாது அது யுக்திக்கு பொருந்தாத விஷயம் ரெண்டு பூர்ணம் இருக்குனாலே ஒரு பூர்ணம் இன்னொரு பூர்ணத்தை அது லிமிட் பண்ணுறதுனால ரெண்டுமே அபூர்ணமாகிடும் அதனால் பூர்ணம் ஒன்றாத்தான் இருக்க முடியும் அதனால தான் பூர்ணச பூர்ணம் அந்த பூர்ணத்தின் அந்த பூர்ணம்னு சொல்லப்படுற அந்த பிரம்மனிடத்திலேருந்து இந்த ஜெகத்துங்கிற கற்பிக்கப்பட்ட ஒரு வஸ்துவை நீக்கிவிட்டால் பூர்ணமேவோ அவசிஷது ஞானத்தோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் நமக்கு சந்தோஷத்துக்கு எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சிக்கிறது தான் ஞானத்தோட பிரயோஜனம் மகிழ்ச்சிக்காக திருப்திக்காக நிறைவுக்காக இந்த உலகத்தில் எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை கடவுளை கூட சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளும் கூட தேவையில்லை ஏன்னா இருப்பது ஒரு பொருள் அது எனக்கு அந்நியமானது அல்ல எல்லோருக்கும் அந்நியமானது அல்ல இந்த பகுவச்சனமே கிடையாது ஏகவச்சனம் பகுவச்சனம் எல்லாம் துவைத்தில்தானே ஏகவச்சனம் திவச்சனம் தான் ஒருமை இருமை பண்மை சம்ஸ்கிருதத்துல வந்து திவச்சனம் இருக்கு தமிழ்ல வந்து ஒருமை பண்மைன்னு இருக்கு இதெல்லாம் எப்போ இது எல்லாருக்கும் பொது நம் எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக சொல்லப்படுகிறது உபதேசிக்கப்படுகிறது அப்பூர்ணமே அவசிஷதே இந்த விஷயத்தை திருமந்திரத்தில் நே ரெண்டு ரெண்டு பாட்டு சொன்னேன் மரத்தை மறைத்தது மாமதையானை பாட்டு பொண்ணை மறைத்தது பொன்னணி பூஷணம் பாட்டு ரெண்டு பாட்டு சொன்னேன் இன்னொரு பாட்டு ரெண்டு பாட்டு இன்னும் ரெண்டு பாட்டு சொல்லிவிடுறேன் நல்ல நல்ல பாட்டு திருமந்திரத்தை வச்சுட்டே சொல்லிவிடலாம் சுவாமி காலம்பரை உபநிஷத் சொன்னீங்களா திருமந்திரம் சொன்னீங்களான்னா உபனிஷத்தோட தாத்பரியத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கு எதை வேணாலும் மந்திரத்தை எடுத்துக்கலாம் தமிழ்லேயே இவ்வளோ அழகாக இருக்கிற போது சொல்லலாம் சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு தமிழ்லையும் இருக்கு தமிழ சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய வ மறைக்க காயம் இல்லை கருத்து இல்லை தானே இது ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு ஜீவனார் என்ன வேறில்லை ஜீனார் சிவனாரை அறிந்திலார் ஜீவனார் சிவனாரை அறிந்த பெண் ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே அப்படின்னு ஒரு பாட்டு அழகான பாட்டு அப்புறம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேள் இல்லை தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் இது மாதிரி தத்துவமசி மகாவாக்கியத்துக்கு அற்புதமா அர்த்தம் சொல்றார் திருமூலர் தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் திருமந்திரத்துல இருக்கு இதே நம்ம ஜகல் லட்சணை அஜகல்லக்ஷணை ஜகாஜக்சனை விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத லட்சணம் எல்லாம் சொல்லி ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு திருமந்திரத்தில் பாட்டை ரொம்ப அழகா போட்டிருக்க அப்போ இந்த பாட்டுக்கு இப்போ அர்த்தம் பார்ப்போம் சொல்றேன் நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி முடிக்கிறேன் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மறைப்பொருள்னு சொன்ன நம்முடைய புலன்களுக்கும் பொறிகளுக்கும் பொறிகளுக்கும் மனதுக்கும் மறைந்திருக்கிற பொருள் மறைப்பொருள் வேதங்களால் வேதம் என்று சொல்லப்படுகின்ற நான் மறைகளுடைய உட்பொருள் நான் மறைகளுடைய உட்பொருள் ஏன்னா வேதத்துக்கே அர்த்தம் என்னன்னு கேட்டா எதை நம்ம கண்ணாலையும் கருத்தாலையும் கண்ணால் புரிஞ்சுக்க முடியாதோ பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியாதோ அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாதோ காண்டல் அளவை கருதல் அளவைபாங்க தமிழ்ல காண்டல் அளவைன்னு சொன்னா பிரத்யட்ச பிரமாணம் கருதல் அளவை அப்படின்னு சொன்னா அனுமான பிரமாணம் இந்த காண்டல் அளவை கருதல் அளவை என்று சொல்லப்படுகின்ற அளவைகளுக்கும் உட்படாதது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள் பிரத்யேன அனுமித்யாவா எஸ்தூபாயோ நித்தியத்தை ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதசிய வேதத்தா வேதத்துக்கு வேதம் என்ற லக்ஷணம் எப்படி வருகிறது என்றால் பிரத்யக்ஷமாகவோ அனுமானமாகவோ எந்த ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள முடியாதோ அந்த ஒன்றை பற்றி பேசுவது வேதம் ஸ்வர்கம் நரகம் புண்ணியம் பாபம் புனர்ஜன்மா ஈஸ்வரன் இது மாதிரி விஷயம் அப்புறம் அந்த ஈஸ்வரன் நமக்கு பின்னமா இல்லைங்கிற விஷயம் அத்வைத்தம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேதத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியறது வேதம் என்ற சொல்லுக்கே அறிவு நூல்னு பேரு அதுக்கு மற்றொரு பெயர் மறை வேதாரண்யம்னு இருக்குது நாகப்பட்டினத்துக்கிட்ட அதுக்கு இன்னொரு பேர் திருமறை காடு அவ்வளோ தூரம் போவானே திருவாத ஊருக்கு மாணிக்க பிறந்த ஊர் அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பேர் அம்பாளுக்கு பேர் வேதநாயக்கி சுவாமிக்கு பேர் வேதநாயக்கன் திருமறைநாதர்வாங்க தமிழ் வேதநாயக்கன் வேதநாயக்கி திருவாதூர் மாணிக்க பிறந்த ஊரில் அங்கே இருக்கக்கூடிய பெரிய சிவங்கோயில் சமீபத்தில் கும்பாபிஷங்கள்லாம் விசேஷமா நடந்தது அப்ப எதுக்கு இது சொல்றேன்னா இந்த மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாய மறைச்சிருக்கு என்ன மாயை மாயைங்கிறது வேதாந்தத்துல சொல்லப்படுற இன்னொரு சப்தம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சப்தம் ஆனா எத்தனை தடவை சொன்னாலும் அது புரியாது மாயைங்கிறது அதான் ஒரு மாயை அது விசித்திரந்தான் மாயினா என்னென்னு கேட்டால் ஏன் இந்த உலகம் தோன்றியது ஏன் நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை உண்மைன்னு நினைச்சு இதில் ரொம்ப ரியாலிட்டி கொடுத்து இன்னொருத்தர் சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இன்னும் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம சொல்கிற வார்த்தைக்கு இன்னொரு இன்னொருத்தர் மதிப்பு கொடுக்கலன்னு அதுக்கு வருத்தப்பட்டு இன்னொருத்தர் சொல்கிற வார்த்தையில் பிரயோஜனம் வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து அதுக்காக கவலைப்பட்டுண்டு இன்னொருத்தர் சொல்ற வார்த்தையில் ஒரு யதார்த்தம் இருந்தாலும் அதுக்காக சந்தோஷப்பட்டுண்டு இப்படி எல்லாம் வாழ்க்கையில் உழண்டுட்டே இருக்கோமே இந்த வாழ்க்கை வந்து ஒரு கற்பனை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை இல்லை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு நமக்கு இந்த வாழ்க்கை இருக்க போறதில்லை நமக்கு ராத்திரி தூங்குற போது இந்த உலகத்தை காணவே இல்லை முழிச்ச உடனே இந்த உலகம் தோன்றுறது இந்த உலகத்தையே ஆராய்ச்சி பண்ணினா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சொல்றான் தத்வானிகள் இதை பிரம்மங்கிறாங்க எல்லாம் இதெல்லாம் அனுமயம்ங்கிறான் ஆளாளு பண்ணுன்னு அப்ப இந்த உலகமும் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு புரியல நம்மளை பார்த்தா நம்ம உடம்பு மனசு புத்தியை பார்த்தா இது ஒரு நேரம் வேலை செய்யறது ஒரு நேரம் ஒன்னொண்ணுக்கு முக்கியத்துவம் அபிப்பிராயத்தை மாத்திக்கிறது என்னெல்லாமோ பண்றது இந்த உடம்பு மனசு புத்தி உலகமா பாருமோ கற்பனை பண்றோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நினைக்கிறதே தப்பு ஏன்னா நம்ம எப்படியும் ஆக முடியாது ஏன்னா பிரம்மன் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்குமோ நினைக்காது இந்த உலகத்தை உண்மைன்னு நம்புறது இந்த உடம்பை உண்மைன்னு நம்புறது இது வந்து புரியவே மாட்டேங்கிறது ஏன் இப்படிலாம் வந்தது நம்ம என்ன உடம்பு வேணும்னு கேட்டோமா நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில் இன்பத்துன்பம் வேணும்னு நம்ம கேட்டோமா நம்ம யாரும் கேட்கலை கேட்காமே நமக்கு ஏன் இப்படிலாம் வர்றது இதுக்கு முன்னாடி கேட்கலை இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேட்டு நோக்கான் இருக்கும் சிலதெல்லாம் கிடைக்கிறது பலதெல்லாம் கிடைக்கலை புரியல வாழ்க்கை என்னென்ன புரியல புரியலேங்கிறது ஒரு நாளும் புரியாது அப்படின்னு புரிஞ்சுண்டா அந்த புரியலேன்னு புரிஞ்சுட்டதுதான் மாயையை புரிஞ்சின்றது ஆகும் புரியுது இந்த உலகத்துல எது சரி சரி இல்லைங்கிறது நமக்கு ஒரு நாளும் புரியவே புரியாது புரியவே புரியாது இனிமே நான் புரியறதுக்கு பிரயத்தனம் பண்ண போறதில்ல அப்படின்னு ஒரு புத்திசாலி புரிஞ்சின்றான் அவன் மாயையை புரிஞ்சின்றான் அர்த்தம் புரியுதா இந்த உலகத்தை ஒரு நாளும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஒருத்தன் திட்டவட்டமா தெள்ளத்தெடிவா ஏன் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுட்டான் அவன் புரிஞ்சுட்ட விஷயந்தான் மாயை மாயையை புரிஞ்சுட்டு இருக்கும் நீங்க என்ன தலைகலா நின்று எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேல இந்த ஜகத்தினுடைய விசித்திரத்தை புரிஞ்சுக்கவே முடியாது இந்த சரீரம் மனசு புத்தியினுடைய விசித்திரம் இந்த பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய எத்தனையோ விதமான சரீரங்களுடைய விசித்திரங்கள் இத்தனையும் நீங்க வந்து ஒரு நாளும் புரிஞ்சிக்க முடியாது நீங்க எத்தனை பிரயத்தனம் பண்ணுங்க எத்தனை யோகம் பண்ணுங்க எத்தனை யாகம் பண்ணுங்க புரியவே புரியாது புரியவே புரியாதுன்னு புரிஞ்சுனுட்டீங்கன்னா நீங்க மாயையை நல்லா புரிஞ்சுனுட்டீங்கன்னு அடிச்சு மாயைய பிரம்மனை புரிஞ்சுக்கிறத காட்டிலும் மாயையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் முக்கியம்னு சொன்னாலும் அதே மாதிரி மாயையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் மாயையை மாயைன்னு புரிஞ்சுனுட்டா அந்த மாயையில நாம் சிக்க மாட்டோம் மாயையை மாயை என்று தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் பிறகு அந்த மாயையில் நாம் உழல மாட்டோம் அதுதான் பிரயோஜனம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும் ஆனால் மாயைக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கு மாயையை புரிஞ்சின்றவனையும் மாயை ஒரு வழி பார்க்கும் அது மாயையினுடைய மகிமது மாயையை புரிஞ்சின்றவனையும் மாயை விடாது அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அம்மா தாயே மாயே விட்டுடும் அப்படின்னா அதுக்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு நீ என்னை வந்து இடைஞ்சல் பண்ணாதே அப்படின்னு சொல்லி அதை விட்டுடுன்னா சரி போனால் போகிறான்னு விட்டுட்டு போயிடும் அதான் மாயையோட இது ஆக என்ன அர்த்தம் தெரியுமா எது மேலெழுந்த வாரியாக பார்க்குறதுக்கு இருக்கோ ஆழமாக பார்த்தா இருக்கவே இருக்காதோ அதான் மாயை கயிறு பாம்பா தெரிய ஏன் பாம்பா தெரியறதுன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க சுவாமி கயிறை ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் பாம்பை ஏற்கனவே இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம் ஆகையினால மைண்டு என்ன பண்ணுறதுன்னா ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கைத்தில் பாம்பை பார்க்கறது இல்லாட்டி பாம்பில் கைத்தை பார்க்கறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் கேட்பேன் அடுத்த கேள்வி ஏன் மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுன்னு கேட்பேன் என்ன சொல்லிக்கிறது கேட்டா சொல்ல முடியுமோ பதில் சொல்ல முடியாதுன்னு பதில் சொன்னா அதுதான் சரியான பதில் பதில் சொல்ல முடியாதுன்னு புரிஞ்சுன்னு பதில் சொல்லணும் புரியாம சொல்லிடப்படாது சாமியார் சொன்னார் நீங்களும் சொல்லிடப்படாது ஆஹ் பதில் சொல்ல முடியாதுன்னு புரிஞ்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் அதுக்கு சரியான பதில் மாயை மாயைன்னு சொன்னா யா மா சா மாயா எது இல்லையோ அது மாயை எது இல்லையோ அது மாயைனா என்ன அர்த்தம் இல்லையோ அது மாயைன்னு சொல்றதுக்கு என்ன எதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னா எது உண்மையில் விசா ஆராய்ச்சி பண்ணினால் இல்லவே இல்லையோ அதுதான் மாய இந்த சினிமாவிலாம் நீங்கள் பார்க்கலாம் பழைய சினிமாவெல்லாம் அதில் வந்து கதையை கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா யாராவது ஒருத்தர் யாரையாவது தப்பாக புரிஞ்சுட்டு கடைசி வரைக்கும் அந்த அதை அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பான் அவன் சரியாக புரிஞ்சு நிட்டான்னா சினிமா முடிஞ்சு போயிடும் சினிமா முடியப்படாது சினிமா முடியப்படாதுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த கதையில் யாராவது ஒருத்தன் வந்து யாரையாவது சந்தேகப்படுவோம் கணவன் மனைவியை சந்தேகப்படுவான் மனைவி கணவனை சந்தேகப்படுவான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னவாது ரெண்டு மூணு நடந்து வைக்கும் இவன் அதை இதையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க மனைவி கணவனை சந்தேகப்படுவான் சந்தேகப்பட்ட உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெட்டர் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோன் வரும் இதெல்லாம் வச்சு மனைவி சந்தேகத்தன் இது போடும் ஆமாம் இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு அந் உண்மையில் இருக்காது அது வேறே ஏதாவது கனெக்ஷனாக இருக்கும் ஆனால் இது வந்து இந்த சந்தையம் வளர்ந்துகிட்டே போகும் அது நேரடியாக கேட்டுற மாட்டாங்க நேரடியாக கேட்டால் சினிமா முடிஞ்சு போயிடும் அது நேரடியாக கேட்க மாட்டாங்க நேரடியாக கேட்காம அவள் மறைமுகமாகவே அப்படி இப்படின்னு காட்டுவான் இவனும் சந்தேகம் ஏன் இப்படி இருக்காவோ வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி இவனும் இவனும் அது கேட்க மாட்டான் அவனும் கேட்டான சினிமா முடிஞ்சு போயிடும் ஆகையினால ரெண்டு பேருமே அந்த சந்தேகத்தை வளர்த்திகிட்டு போவாங்க கடைசியில் யாரோ ஒருத்தர் வந்து சந்தேகத்தை சொல்லுவாங்க கடைசியில் இந்த நான் ஒரு சினிமா பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முதல் தேதின்னு ஒரு சினிமா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கோ தெரியாது முதல் தேதின்னு ஒரு சினிமா அந்த சினிமா என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன் அந்த படம் முழுக்க கனவு இந்த சினிமா முழுக்க கனவு அவன் ஒரு நாளைக்கு அவன் வந்து ரொம்ப பாவம் அவன் வந்து இந்த சம்பள தேதி சம்பள தேதி ஒன்றாந்தேதினு நினைக்கிறான் அவன் ஏதோ ஒரு நாள் போய் தூங்குவான் இந்த கதாநாயகன் தூங்கினதுக்கு பிறகு நமக்கு அந்த அந்த அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும் அதை காட்ட மாட்டான் கனவு மாதிரி காட்ட மாட்டான் அவன் தூங்க போறதை காட்டியிருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் சினிமா அதை முடிக்கிற சமயத்தில் அவன் கனவுலேருந்து முடிப்பான் அப்படி ஒரு சினிமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லாம் கூட சம்பள தேதி ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருபத்தொன்னுல இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் இருக்கும் நல்லா இருக்கும் அது எதுக்கு சொல்றேன்னா ஹோல் சினிமா அத்தனை நேரம் பார்த்துட்டு வந்து அதை வேற நம்ம பார்த்து பார்த்து சில சமயம் சில சில சில சோக கடை கதைகள்லாம் வரும் அதெல்லாம் பார்த்து விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிடுவோம் அப்படியே அத்தியாசம் ஆகி அந்நியோன்னு அதுவே நம்ம மாறி அதுக்கப்புறம் என்ன அழ ஆரம்பிச்சிடுவோம் சினிமாவில் சிரித்தா நம்ம சிரிப்போம் அதில் அழுதா நம்ம அழுவோம் இதுக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இந்த ஜெகத் இந்த வாழ்க்கைக்கு இதையும் சினிமாவா நீங்க நினைக்கப்படாதோ சினிமாவா நினைக்கப்படாது சினிமாவில பாட்டு பாடுற மாதிரி பாட்டு பாட முடியாது போட்டு அப்படி இப்படி ஆடுற மாதிரி கதாநாயகன் கதாநாயகன் எல்லாம் ஆட முடியாது அதெல்லாம் பண்ணப்படாது தர்மம்னு ஒண்ணு இருக்கு ஆனாலும் இந்த பிரபஞ்சம் ஒரே மாயா ஜாலம்தான் நம்ம எல்லாரும் நம்மளை எல்லாரையும் தனிப்படுத்திண்டு அவ்வளோ அவஸ்தப்படுறோம் தனிப்படுத்திண்டு அவஸ்தையும் சந்தோஷத்தையும் மாற்றி மாற்றி படுறோம் தனிப்படுத்திக்கிறோம் அப்புறம் சந்தோஷப்படுறோம் சிரிக்கிறோம் எல்லாம் பண்ணிடுறோம் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் ஒரு ஒருத்தருடைய உடம்பு மனசு புத்தியை பார்க்கறது மாயைத்தான் பார்க்குறோம் நம்முடைய மனசு புத்தி மய மனசு புத்தி உடம்ப பார்க்குற போது மாயைத்தான் பார்க்குறோம் சொல்லப்போனால் பிரம்மம் மாயையை அறிகிறது பிரம்மம் மாயையை உணர்கிறது பிரம்மம் மாயையை அனுபவிக்கிறது உண்மையில் பிரம்மம் மாயை அனுபவிக்கிறது என்பது கூட ஒரு வகையான மாயை தான் அதனாலதான் சங்கராச்சாரியார் மாயா பஞ்சகம்னு சொல்லி அஞ்சு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் அகடித கட்டனா பட்டியசி மாயா இல்லாததை இருப்பது போல் காட்டுவதில் மிக தேர்ச்சி பெற்றவள் மாயை இல்லாததை இருப்பது போல் காட்டுவதில் மிக தேர்ச்சி பெற்றவள் மாயை ஆகினால மாயான்னா இல்லாததுன்னு ஞானம் வர்ற வரைக்கும் அதுக்கு சத்தியத்துவம் வந்த பிறகு அது சயம் இல்லை அதுதான் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாய மறைச்சதுனால இப்ப நம்மளையே இந்த உடம்பு மனசு புத்திங்கிற மாய மறைக்கிறதுனால நாம் தூய உணர்வுங்கிறது மறைக்கப்பட்டு நேர்த்தி கூட ஒரு அன்பர் சொன்னார் நல்ல கதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது நேற்றுக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதாவது கடவுள் வெளியில வந்தாராம் ஒரு நாள் எல்லாரும் வெளியில சும்மா கதை ஞாபகம் கடவுள் வந்து இப்ப திடீர்னு இந்த மேடையில சிவபெருமான் தோன்றி பக்தர்களே நேற்றைக்கு பிரதோஷ வழிபாட்டினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டிருக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்ன வேண்டும் கேளுங்கள் பெருமாடும் பக்கத்தில் நிற்கிறாருன்னு வச்சு உங்களே புரட்டாசி சனிக்கிழமையின் காரணமாக நீங்கள் எல்லோரும் வழிபட்டிருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் பிரசாதம் அருட்பிரசாதம் கொடுக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு குறைய சொல்றாங்க அதைக் குடு பகவானே இதைக் குடு பகவானே அப்படின்னு பாக்குறாரு அவர் பாவம் பிஸி ஆயிட்டார் அவர் ரொம்ப பிஸி அவர் வந்து தெரியல எங்கேயாவது இந்த விட்ட எங்க போனாலும் வந்துடுறான் ஆள் அதனால என்ன கடவுள் இல்லையா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இல்லையா எல்லா எல்லார்கிட்ட எல்லாரும் வந்து அவர்கிட்ட வந்து எதையாக கேட்டுட்டே இருக்காங்க அவர் கேட்டார் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தார் பகவான் இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் தேடாத ஒரு இடமா பார்த்து நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சாராம் என்ன பண்ணாராம் தெரியுமா ஹதயத்துக்குள்ள பூந்து விட்டாராம் நம்முடைய ஹதயத்தில் பூந்து விட்டாராம் பகவான் அவன் அங்கே தான் தேட மாட்டான் அங்கே தேடாமல் வெளியில் எங்கெல்லாமோ தேடிட்டுருப்பான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ கேதார்நாத் பத்ரிநாத்து கைலாசம் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் போனா இதெல்லாம் புரியும் அதுக்காக போகாமல் இருந்துடாங்க எல்லாம் நல்லது தான் ஆனால் அதான் பாட்டு இன்னொரு திருமந்திர பாட்டு இருக்கு நாடும் நகரமும் நட்சிருக்கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பனிமின் பனிந்தமின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே நீங்கள் ஊரூரா கோயில் கோயிலாக பானிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு புரியும்